அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வினைக்குரிமை நாடிய பின் அவனை அதற்குரியனாக செயல் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்தான் அந்த செயலை செய்யும் உரிமை உடையவன் என்பதை ஆராய்ந்து தெளிந்த பிறகு அந்த உரிமையை அவனுக்கே சொந்தமாக செய்து விடுவாயாக விளக்கம் பார்க்கலாம் செயலின் தன்மையையும் செய்பவனின் ஆற்றலையும் அறிந்து அத்தகையவனிடம் செயலை ஒப்புவித்த பின்னர் அவனுக்கே அந்த செயலை செய்து முடிக்கும் பணியை கொடுத்துவிட வேண்டும் அப்பொழுது அந்த பணி பொறுப்புடன் நிறைவேறும் உரியன் ஆகச் என்பதற்கு பரிமேலழகர் அவனை உரியன் ஆகுமாறு உயரச் செய்க என்று உரை எழுதியிருக்கிறார் உயரச் செய்தல் என்பது என்னவென்றால் அதனை தானே செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவனாக ஆக்குதல் இன்டிபெண்ட்டாக வேலை பண்ணுறதுக்கு விட்டுடுறது நடுவில் நடுவில் இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கணும்னு அர்த்தம் அவ்வாறு செய்யவில்லை என்றாலும் செயல் கெட்டு நடுவு நடுவில் அவனை வேலை செய்கிறவனை தொந்தரவு பண்ணினா அவனுக்கு செய்யறதுல உற்சாகம் இல்லாமல் போயிடும் இது முக்கியமான ஒரு உபதேசம் தெளிந்தான் கண் ஐயுறவு கொள்ளக்கூடாது என்று இதற்கு முந்தைய அதிகாரமாகிய தெரிந்து தெளிதலில் ஐநூற்றி பத்தாவது குரலில் உபதேசித்து அருளியிருக்கிறார் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்று அங்கு சொன்னதை நினைவு வேண்டும் தகுதியான ஒருவரிடம் செயலை ஒப்படைத்து அவருக்கு செயலாற்றும் பொறுப்பையும் சுதந்திரத்தையும் கொடுக்க வேண்டும் என்பது கருத்து இனி பதவரை பார்க்கலாம் வினைக்கு ஒருவனை செயலுக்கு உரிமை தகுதியுடையவனாக நாடிய பின்றி ஆராய்ந்து தேர்ந்த பிறகு அவனை அதற்கு அவனை அச்செயல் புரிவதற்கு உரியனாக உரியவனாக அதாவது தானே செய்து முடிக்கும் வல்லமையுடையவனாக செயல் மேம்படுத்த வேண்டும் ஒருவனை செயலுக்கு தகுதியுடையவனாக ஆராய்ந்து தேர்ந்த பிறகு அவனை அச்செயல் புரிவதற்கு உரியவனாக தானே செய்து முடிக்கும் வல்லமையுடையவனாக மேம்படுத்த வேண்டும் பரிமேல் அழகருடைய மொழியில சொன்ன அவனை உயரச் செய்ய வேண்டும் இதுதான் பொழிப்புரை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்